الحمد لله الحمد لله نحمده حمدا جميلا ونشكره شكرا جزيلا والصلاه والسلام على سيد البشر وصاحب القول وخاتم النبيين وقيمام المرسلين وحبيب رب العالمين اما بعد ويا عباد الله اتقوا الله العظيم قال الله تعالى في كلامه اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وصيقى الذين اتقوا ربهم من الجننه زمر حتى اذا جاءوها وفتحت ابوابها وقال لهم خزنتها سلام سلام عليكم صدق அளவற்ற அருளாலன் நிகரே இல்லாத அன்பாளன் ஏக நாயின் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழனை அந்த அவ்வஹவின் உயரிய பெயரை கூறி இன்றைய புத்துபா புரட்சத்தை ஆரம்ப செய்கிறேன் ஸலாத்தும் ஸலாம் எம் முஹைரல் மீலான கன்மணி நாயகம் محمد முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிட்டுவடிகளை அனுவலவும் பெசகாது தமது வால்விலே பின்বর্তী வெட்டிகளை கண்டார்மே மஹாபாக்கள் சாபியவுங்கள் தபஹு சபீஹீங்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதா அல்லாஹனுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நல்லதை செய்வோம் அதன் பால் அழைப்போம் என்ற நல்லெண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக அழகிக் காக்கூடிய நீயத்தோடு அல்லாஹுடைய அமர்ச்சிதலை அமர்றக்கூடிய அல்லாஹவி நல்லடியாரர்களே அல்லாகுவ எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் உள்ளூரிலே இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாவிற்கு மத்தியிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நகர்த்துமாறு அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையே திவிக்கிறேன் எனவே எல்லா தந்தருப்பங்களும் அந்த அல்லாஹுவை பயந்து வாழ்ந்து நாளைய மறுமையினால் அல்லாஹ் கூட்டத்திலே எங்களை சேர்த்து அல்லாஹ் அருள் புரிவானான் அன்பான அல்லாஹுவின் அல்லடியார்களே பேரமிக்க சகோதரிகளே அல்லாஹாக்கு பகானம் வந்தாலா இந்த உலகத்திலே எமக்கு ஒரு குறுகிய ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான் இந்த வாழ்க்கையின் நோக்கம் என்னவென்றால் அழிவே முடிவே இல்லாத ஆபிராவுடைய அந்த வாழ்விலே நானும் நீங்களும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த வாழ்வினுடைய முடிவாக இருக்க வேண்டும் அதற்காக வேண்டிய அல்லாஹாக்கு சுமகான இந்த உலகத்தை பயன்படுத்துமாறு பரிசுத்த பொருவானிலே எங்களுக்கு பல புத்திமதிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறான் அன்பான அல்லாஹுமின் நல்ல இவ் உலகம் இருக்குதே இது தாருல்லாமல் அமல் செய்யக்கூடிய உலகம் இந்த அமல் செய்யக்கூடிய உலகம் அது தாரு அழிஞ்சி போகக்கூடிய உலகம் இருக்கிறது அது தாரு நிரந்தரமான உலகம் அமல் செய்யக்கூடிய உலகத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது கூலி உடைய உலகத்துக்கு முடிவு என்பது கிடையாத பார்க்கலை எனவே நானும் நீங்களும் தெரிவு செய்ய வேண்டிய உலகம் நாளைய மறுமையிலே நானும் நீங்கள் நிம்மதியாக இருப்பதற்காக இந்த துனியாவை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில்தான் அமல் சொலுகையா நோன்பா ஜகாதா திலாவதா எல்லா அமலும் இங்கதான் மௌத்தா போனதுக்கு பின்னால் மறுமையில போய் யாரும் அமல் செய்வது கிடையாது அங்க அமல் செய்வதற்குரிய கூணியை பெறக்கூடிய உலகமாகத்தான் அல்லாஹ் நாளைய மறுமையினாலே வைத்திருக்கிறான் எனவே அங்கான அல்லாரு நல்லடி யார்களே எனவே இந்த உலக வாழ்வின் முடிவிலே மனிதர்கள் இரண்டு பிரிவாக ஆக்கப்படுவார்கள் ஒன்று சுவர்க்கவாதிகள் அல்லது நரகவாதிகள் நானும் நீங்களும் சுவர்க்கவாதிகளா நரகவாதிகளா என்பதை தீர்மானிப்பது இந்த உலக வாழ்க்கைதான் எனவே நான் நல்ல முறையிலே வாழ்ந்தால் நாளைய மறுமையினாலே எங்களுடைய பட்டோலை வலது கரத்திலே கிடைக்கும் நானும் நீங்களும் சுவர்க்கத்தின் வார்ப்புக்காக இருப்போம் அதுக்கு மாற்றமா அந்த உலகத்திலே வாழ்ந்தால் அதுக்கு மாற்றமான ஒரு இடம் கிடைக்கும் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட பாதுகாப்பானா அன்பானா அல்லாஹு நல்லே இந்த உலக வாழ்க்கையிலே நல்ல முறையிலே வாழக்கூடியவர்களை அல்லாஹ் நாளைய மறுமையினாலே வரவேற்பதற்காக நாளைய மறுமையினாலே அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக எங்களுடைய கற்பனை விட்டும் தூரமான எங்களுடைய கற்பனைக்கு எட்டாத ஒரு சுவர்க்கத்தை இந்த உலகத்தை வைத்து சுவர்க்கத்தை மதிப்பிட முடியாது இன்பகரமான ஒரு உலகமாக அல்லா தந்திருக்கிறான் மறுமை வாழ்வே நிலையானது மறுமை வாழ்வே நிரந்தரமானது மறுமையை வாழ்த்து இருக்கிறது அது வித்தியாசமானது இந்த உலகத்திலே நாங்கள் சாப்பிட்டால் மலங்கழிக்க வேண்டும் அன்பானவர் இதிலே தடுமல் வந்தால் மூக்கு சீர வேண்டும் நாளைய வறுமையினாலே அப்படி ஒன்று கிடையாது அன்பான அல்லாஹு நாங்கள் பலம் சாப்பிட வேண்டும் என்றால் பழத்தை கடைக்கு போய் அல்லது மார்க்கெட்டுக்கு போய் அல்லது ஏதாவது இடத்துக்கு போய் வாங்கி கொண்டு வர வேண்டும் சுவருக்கம் அப்படி அல்ல அன்பானவர்களே கட்டம் கற்றமாக சில விடயங்களை நான் நினைவுபடுத்துகின்றேன் நிறைவு சொல்கிறேன் என்றால் என்னுடைய கற்பனைக்கு அட்பாடுகளே எனவே இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதனுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் சுவர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கக்கூடிய உலகம் தான் இந்த உலகம் எனவே இந்த உலகத்தின் நல்ல முறையை நாம் பயன்படுத்திக் வேண்டும் அல்லாஹா சுகானு வறுமனே எங்களை துவருக்கத்திலே நாங்கள் நல்லவள் செய்திருக்கிறோம் என்பதற்காக அல்லாஹ் எங்களை துவருக்காக நுழைவிப்பதற்கு முன்னால் அல்லா துவருக்கத்துக்கு நுழைவிப்பதற்கு முன்னதாகவே மலக்குமார்கள் மூலமாக அல்லா எங்களை வரவேற்பான் வருஷத்துக்கு அல்புற அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான் சுவருக்கம் பல வாயில்களுடன் திகழும் அதன் கதவை முதல கட்டக்கூடியவனாக பெருமானால் தொல்லாக அழகி வந்தாலும் அவர்கள் திகழுவார்கள் அன்பானவர்களே ஒவ்வொரு வாய் வழியாமல் கேள்வி கணக்கின் வருவோர் நுழைவார்கள் அது மாத்திரமல்ல நுழையக்கூடிய மக்களை அல்லா வரவேற்பதற்காக அங்கே வரையப்பார்களை வைத்துக் கொண்டிருப்பான் அல்லா பரிசு சொல்கிறான் حتى إذا جاؤوها وفتحت أطوابها وقال لهم خذنتها سلام خذنتها سلام عليكم طبطهم فدخلوها خالدين الله تعالى ، يجب أن يكون هناك مددًا لكي يتبعون بشكل مددًا يجب أن يكون هناك مددًا لكي يتبعون بشكل مددًا அங்கு அவர்கள் வந்ததும் அதன் வாசல்கள் தானாக திறக்கப்படும் தேவையில்லை சுவர்க்கத்து தானாக திறப்படும் இந்த உலகத்தை நல்ல முறையில பயன்படுத்தினா கதவை தானாக திறக்க செய்வான் அப்போது அதன் காவர்கள் அவர்களை நோக்கி உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் நீங்கள் மனம் பெற்றவர்கள் நிம்மதி அடைந்தவர்கள் எனவே அதில் பிரவேசியுங்கள் நுழையுங்கள் என்று சுவர்க்கவாதிகள் அங்கே வரவேற்கப்படுவார்கள் அன்பானவர்களை இத்தகைய கண்கொள்ளா அழகான இன்பமான காட்சியை கண்ட சுவர்க்கவாதிகள் அங்கே மகிழ்ச்சியோடு அவர்கள் அடுத்ததாக சில விடயங்களை சொல்வார்கள் அவர்களுக்காக துவா செய்வார்கள் அந்த விடய தீமல்லா பரிசு வருவான் யேசோ குரான் அந்த துவக்கவாதிகள் வரவேற்கப்பட்டதுக்கு பின்னால் அந்த காவலாளிகளை பார்த்து சொல்லுவார்கள் துவர்க்கவாதிகள் சொல்லுவார்கள் அல்லாஹின் பேரலை கண்ட அந்த துவர்கவாதிகள் கீழ்கண்டமாறு அல்லாவை புகழுவார்கள் எல்லா புகழும் அல்லாவே உனக்கே சொந்தம் அவன் தன் வாக்குறுதியை உண்மையாக்கி வைத்து சுவர்க்கத்தை நாம் விரும்பும் இடமெல்லாம் எங்களை எல்லா எல்லாம் சென்றிருக்கூமியை எங்களுக்கு அல்லா உரிமையாக்கி வைத்தான் எனவே அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும்வாதிகள் அல்லாவை புகழுவார்கள் அன்பான அல்லாஹுவி நல்லடியார்களே சுவர்க்க நுழைவதற்கு முன்னாலே வரவேற்பு அடுத்த கட்டமாக கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே சுவர்க்கத்திலே முதல் செல்பவர் செல் அல்லாஹூ அலை வான் அவர்களுக்கு பின்னால் மிகப்பெரும் ஒரு கூட்டம் செல்லும் சொல்லலாக வலைவசனுடைய சஃபாத் இல்லாம சுவர்க்கத்துல யாருக்கும் கால அடிய கூட அடித்து வைக்கலாம் அந்த அளவு சொல்லல்லாக வாழ்க்கையை எங்களோடு பின் இப்படிதாக வைத்திருக்கிறான் எனவே எங்களுக்கு முன் மாதிரி அதிகார அல்ல அரசியல்வாதி அல்ல இந்த உலகத்தில் உள்ள ரோல் மாடல்கள் அல்ல மாறாக எங்களுக்கு முன்மாதிரி எங்கள் தலைவர் கண்மணி நாயகா முகமது முஸ்தபா சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் தான் எனவே சொல்லாஹு அழகிவசன் அவர்கள் தான் முதலாவது காலை எடுத்து வைப்பார்கள் அதுக்கு பின்னால் அத்தாக அவருடைய சபா தோடு முக்மீங்கள் முஸ்லீம்கள் நுழைவாரம்பானவர்களே அல்லஹா குனகு தலா அப்படிப்பட்ட சுவர்க்க நுழைய கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் அன்பானா அல்லாஹுவின் நல்லடியார்களே மறுமையின் நுழைய கூடிய மக்களுக்காக ஏராளமான இன்பங்களை வைத்திருக்கிறார் சோனத்தில் பல வாயுகள் இருக்கும் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வகையிலான ஒவ்வொரு வகையிலான மனிதர்கள் அங்கே அழைக்கப்படுவார்கள் அதாவது மனிதர்களிலே பலதரப்பட்டவர்கள் இருப்பார்கள் மனிதர்கள் ஆனால் அவர்களுடைய அமல்கள் கேப்பா அவர்களை பல கட்டங்களாக குறித்து ஒவ்வொரு வாயு வழியாகவும் அவர்களை அல்லாஹ் வரவேற்பான் யாரெல்லாம் அல்லாவின் பாதை இரண்டு முறை செலவழித்தார்களோ அவர்களுக்கு அல்லா துவர்க்கத்தின் பல வாய் வழியாக துவர்க்கத்துக்கு அல்ல அழைப்பான் சுவரத்தில் பல வாயு உள்ளன எவர் தொழுகையாளியாக இருப்பாரோ அவர் தொலகை என்ற அந்த வாயின் அழைக்கப்படுவார் எவர் தர்மம் செய்தாரோ அவர் ததக்கா தர்மம் என்ற வாயினூடாக அழைக்கப்படுவார் எவர் அல்லாவின் பாதையிலே போர் செய்தாரோ அந்தவர் ஜிஹாத் என்ற பார்வை அந்த வாயின் அழைக்கப்படுவார் இந்த சந்தர்ப்பத்துல எத்தவாக வரைய தொடர்ந்து சொன்னார்கள் யார் ஒரு மனித வகத்துல நோம்பாளியாக நோம்பை நோட்டாரோ அந்த மனிதனை அல்லாஹுக்கு சுகான ஊத்தாளா பிரையான் என்ற வாயாக சுவருக்கத்தில் அழைக்கப்படுவார் அவர்கள் சொல்கின்றார்கள் எந்த யார் அழைக்கப்பட்டாலும் பிரச்சனை இல்லை எல்லோரும் போய் சேரக்கூடிய இடம் சுவர்க்கம் தான் என்று பலர் சௌபக்க சுத்திக்கிறது எல்லாம் அவர்கள் சொன்ன போது அன்பான அல்லாஹுவின் உடனே பெருமான அசல் அல்லாஹோ அழகி வல்லம் சொன்னார்கள் எனினும் ஒருவர் எல்லா வாயிலாலும் அழைக்கப்படுவாரா என்று அன்பு அவர்கள் சொல்லலாம் பார்த்து கேட்டார்கள் கண்மணி நாயகம் சொல்லலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள் ஆம் அப்படி அழைக்கப்படுவார்கள் அப்படி அழைக்கப்படக்கூடிய கூட்டங்களே நேரும் ஒருவராக இருப்பா என்று சொல்லலாம் வளை வச்ச அவர்கள் அந்த அவுபக்க சுத்திக்கிறோதையொல்லாவு தாள அன்பு அவர்களை பார்த்து சொன்னார்கள் அன்பான அல்லாஹுவின் நல்லே சுவர்க்கமானது அது மாத்திரமல்லாஹின் நல்லடியார்களே சுவர்க்கத்திலே ஒரு சாட்டை வைக்கிற இடம் கிடைப்பதற்குதே அது சாதாணமானது ஒன்றல்ல சொல்லு அழகி வசலிகள் சொன்னார்கள் சுவர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கின்ற இடம் கிடைப்பது இந்த உலகம் இந்த உலகத்தில் உள்ள வசுகள் எல்லாம் கிடைப்பதை சிறந்தது என்றார் இபுடு மாஜாவிலே வரக்கூடிய ஹதீஸ் இப்படியான ஒரு ரிவாய் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கனியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே அது மாத்திரமல்ல சொல் அல்லாஹு வரைவத்துடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது எங்கள் பெருமான அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது அப்போது சொல்லலாக வளை வந்தவர்கள் பட்டாடை அடைவதை தடுத்தார்கள் மக்கள் அந்த ஜுப்பாவின் அழகை பார்த்து வியண்டு போனார்கள் அப்போது கண்மணி நாயகம் சொல்லலாக வளை அவர்கள் தோழர்களை பார்த்து சொன்னார்கள் எண்ணத்தில் அதாவது சுவர்க்கத்தில் சாதிபுரம் ஆதரவு அல்லாத்தால் அணு அவர்களுக்கு கிடைக்கின்ற அவருக்கு கைக்குட்டை இருக்குது இந்த முகமது அல்லாஹ் அலைவற்ற அவர் எனக்கு கிடைத்த இந்த ஜுபாவை விட அது அழமானது என்று சுவருக்கத்தின் ஓமையை சுவருக்கத்தின் சிறப்பை எங்கள் பெருமான அவர்கள் நகைத்தோழர்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள் அன்பான அல்லாஹி நல்லடியார்களே எனவே சுவருக்கம் இருக்குது அது எங்களுடைய கற்பனை கற்பால் பட்டது அப்படிப்பட்ட சிறப்பை அல்லா சுவருக்கத்திலேயே வைத்திருக்கிறார் நூறு படித்தரங்கள் உள்ளன ஒவ்வொரு படித்தரத்துக்கு மத்தியிலும் வானம் பூமிக்கு இடைப்பட்ட அளவு வித்தியாசம் அவற்றில் உயர்வானது ஜென்னத்தில் பெருதாவது தெரிந்து சொல்லக்கூடிய அதாவது சுவர்க்கமாக இருக்கிறது என்றுகி சொ என்று எங்கள் சொல்ல இரண்டுக்கும் மத்தியில் நூறு வருட வித்தியாசம் இருக்கும் என்பதாக சொல்லல்லாக சொல்லக்கூடிய செய்தி திரும்ப பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அப்போ கால அன்பு அவர்கள் அகிந்தளிக்கிறார்கள் இன்னும் சொல்லலாகோ அழகி வில அவர் சொன்னார்கள் நூறு படித்தரங்கள் உள்ளன அவற்றில் உள்ள ஒன்றில் உலகத்தில் உள்ள அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் விசாலமானதாகவே இருக்கும் சுவர்க்கத்திலே நூறு படித்தரங்கள் இருக்கும் அதுல ஒன்று தொண்ணூத்தி ஒன்பதாவது ஒன்றுல இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தாலும் அந்த சுவர்க்கத்திலே இன்னும் விசாலமான இடம் இருக்கும் என்பதாக எங்கள் தலைவர் பெருமாநா செல்லுவாணை சொல்லக்கூடிய செய்தி திருமதிலே பதிவு செய்யப்பட்டே அது மாத்திரமல்ல செல்ல வளைவச அவர்கள் இன்னும் ஒரு உதாரணத்தை சுவர்க்கத்திலே குறைந்த பட்ச மதிப்பீடு ஒருவருக்கு விரும்பு என்று சொல்லப்படும் மாணவர்களே நாம் எதை எதை விரும்புகிறோமோ அதையெல்லாம் அந்த சுவர்க்கவாதி விரும்புவார் அப்போது சொல்லலாக வளை வச அவர்கள் அந்த சுவர்க்கவாதியை பார்த்து கேப்பான் அதாவது கேட்பார்கள் சொல்லலாக சொல்லிகின்றார்கள் நீ விரும்பிவிட்டாயா என்று அல்லாஹ் கேட்கின்ற அந்த சுவர்க்கவாதி சொல்வார் நான் விரும்பிவிட்டேன் என்றே அப்போது அல்லாஹா அந்த சுவர்க்கவாதிக்கு இதோ நீ விரும்பியது நீ விரும்பியதை விட இன்னொரு மடங்கு உனக்கு இதோ என்று சொல்லலாக ஒரு ஓம் ஈட்டு சுவர்க்கத்தை எடுத்துச் சொன்னார்கள் அல்லாஹு நல்லே இதுலிமதி செய்யப்பட்டிருக்க ஹதீர் இதை அபூஹு அல்லாஹு அறிவிக்கிறார் அன்பான அல்லாஹு நல்லடியார்களே எனவே சுவர்க்கம் இருக்குது அது அலாதியானது அதனுடைய சிறப்புகள் என்பது அதாவது மனத்தியான கணக்கு தர இருக்கிறான் எனவே இந்த உலகத்தை நல்ல முறையிலே நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சுவர்க்கத்தில் அல்ல பலதிடப்பட்ட மாளிகை சொல்கிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் பொறுமையுடன் இருந்த உலகத்திலே மனிதர்கள் பொறுமையுடன் இவர்களுக்கு சுவனத்தில் உன்னதமான மாளிகை வாழ்த்தும் கொண்டு அவர்கள் அங்கே அழைக்கப்படுவார்கள் செய்தியை அல்லாஹ் ஆனிலே சொல்கிறான் அது மாத்திரமல்லாஹலை மன்னர்கள் சுவர்க்கத்தினுடைய கட்டட அமைப்பை சொன்னார்கள் அல்லாவின் தூதரே என்னத்துடைய கட்டட அமைப்பை பற்றி எங்களுக்கு என்று கேட்டோம் செங்கல் அதாவது செங்கல் தங்கம் வெள்ளீரானது கட்ட பயன்படுத்தப்படும் சிறு கற்கள் முத்து மட்டும் மாணிக்கத்தாலானது என்று சொல்லிவிட்டு செல்லலாம் வளைவுத்தவர் சொன்னார்கள் அவற்றின் மண் குங்குமம் பூவாலானது என்று சொல்லிவிட்டு சொல்லலாக சொன்னார்கள் யார் அம்மாளிகை நுழைவார்களோ அவர்கள் அருள் பெற்றவர்களாக இருப்பார்கள் கை செய்தப்படமாட்டார்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அங்கே அவர்களுக்கு மரணம் என்பது கிடையாது அவருடைய ஆடையும் அவருடைய இளவையும் மாறாது எப்போது வாலிபர்களாகவே அறிவிப்பார்கள் என்று சொல்லல்லாக வலைவத்த சொல்லக்கூடிய செய்தி அண்ணதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்று அதிசயம் அபூ உரையிறார் தால அன்பு அவர் அறிவிக்கிறார்கள் ஒரு கண்ணாடி மாளிகை என்று வெளிப்புறத்தையும் பார்க்கலாம் செல்லாக வலைவச அவர் கூறிய போது இப்படி கூறிய போது செல்லலாக அவருடைய அந்த சபையில இருந்த ஒரு கிராமவாசி எழுந்து விட்டார் அல்லாமே தூதுகிறேன் இந்த மாளிகை எவருக்காக உருவாக்கப்பட்டுள்ளது என்று அந்த கிராமவாசி கேட்கின்ற போது செல்லாகு அலை செல்லமனோர் சொன்னார்களிடையே ஒரு தூய்மையான வார்த்தையை பேசினாரோ ஏழைகளை கூனை வரைத்தாரோ மக்கள் உறங்கக்கூடிய நேரத்தில் தொழுகாரோ அவர்களுக்கு தான் இந்த மாளிகை என்பதாக எங்கள் தலைவர் பெருமானோ அழகியார்கள் இத்தகைய மாளிகையில் நுழையக்கூடிய மக்களாக நானும் நீங்களும் ஆற வேண்டும் இந்த உலக வாழ்க்கையை நல்ல முறையை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல பல ஆசனங்களை வைத்திருக்கிறார் கதிரை அமைப்புகள் எல்லாம் வைத்திருக்கிறான் அதை ஆள் எல்லாம் சொகிறான் அதான் சொல்லுகிறான் அங்கு உயர்ந்த ஆசனங்கள் அருந்த குவலைகளும் அணியாக்கப்பட்ட சாய் தலையறைகளும் விரிக்கப்பட்ட உயர்ந்த கம்பளங்களும் உண்டு என்பதாக பரிசு ஆணிலே சொல்கிறான் இன்னும் ஒரு இடத்தில் எல்லாம் சொல்கிறான் முத்தகின் ஐ அல்லா பரிசு அந்த சுவர்க்கவாதிகளுடைய சில தன்மைகள் எல்லாம் சொல்கிறான் அன்பானவர்கள் அவர்கள் கட்டிர்கள் மீது விரிக்கப்பட்ட தப்பு தப்பதை அந்த கட்டிடங்கள் மீது சாய்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு துறைவிகளாக கண்ணிகளை நாங்கள் கொடுப்போம் என்பதாக அது மாத்திரமல்ல சுவர்க்கவாதிகளுக்கு அல்ல இன்பம் அளிக்கக்கூடிய பல விடயங்களை அங்கேயே கொடுப்பான் அவருடைய ஆடை எப்படி வித்தியாசமானதோ அவரை கொடுக்கின்ற உடைகள் எப்படி வித்தியாசமானதோ அதே போல அவர்கள் மாளிகை எப்படி வித்தியாசமானதோ எந்த வகையிலே அல்லஹாக்கு சுபகான இன்னும் ஏராளமான விடயங்களை அந்த சுவர்க்கத்தில் குடுக்கிறான் சுவர்க்கத்தில் பல ஆறுகளை அங்கே ஓட செய்வான் சுவர்க்கத்திலே பல ஆறுகள் அதாவது பாலாறு தேனாறு மது சுத்தமான நீர் ஆறு போன்றவற்றை அல்லாஹ் சுவர்க்கத்திலே ஓட செய்வான் சுவர்க்கவாதிகள் எந்த தண்ணீரை குடிக்க விரும்புகிறாரோ எந்த பானத்தை குளிக்க விரும்புகிறாரோ அந்த பானத்தை அவர்களுக்கு குடிக்கிறார் பரிசு அதை பொறுவாயில் சொல்கிறான் مطل الجنة التي وعد المتقون فيها انهار من ماء غير آسل وعنهار من لبر لم يتغير طعمه وعنهار من خمر لذة للشاربين وعنهار من أصل مصطفى الله <تصفيق> سلوه رعا سور كتلي عند سور كتلي نريك كولي مكة لك தெந்த நீரை கொண்ட அந்த ஆறு உதாரணம் சொல்கிறான் சுவர்க்கவாதிகளை கொடுக்கின்ற அந்த பயபக்தியர்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள சுவர்க்கத்தின் உதாரணமாகிறது அதில் மாறுபடாத அதாவது தெரிந்த நீரை கொண்ட ஆறுகளும் தன் சுவை மாறாத பால் ஆறுகளும் அருந்துக்கு இன்பமளிக்கும் மது ஆறும் அதே தெளிவான தேன் ஆறுகளும் அங்கே ஓடிக்கொண்டிருக்கும் என்று செய்தி எல்லாத்தால் பரவாயில்லை சொல்கிறான் அது மாத்திரமல் அன்பான அல்லாஹவி நல்லே இந்த உலகத்திலே மனதை உடம்புக்கு சத்துகளை அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு உணவு தான் பலமாக இருக்கிறது சுவர்க்கத்தினுடைய உணவே அந்த சத்து உள்ள பலம் தான் அன்பானவர்களே அங்கு சத்து தேவையில்லை ஆனா அந்த உலகத்திலே சத்துக்காக எங்களுடைய உணவுக்கு தேவையான சத்துக்காக நாம தெரிவு செய்யக்கூடிய அந்த பலத்தை அல்லாஹ் சுவர்க்கத்திலே உணவான அல்லாஹ் எங்களுக்கு தர இருக்கிறான் அல்லா பரிசு ஆணையிலே பல இனிமை தரும் பல கனிவகைகள் அதே குலைகுலையான பழங்களையும் அல்லா நாளைய மறுமை நாளில் வைத்திருக்கிறான் அல்லா பர்த்துறான் அச்சமற்றவர்களாக சகலவிதமான கனி வகைகளையும் அங்கு அவர்கள் கேட்டு பெற்றுக் கொள்வார்கள் என்பதாக சொல்கிறார் இன்னும் ஒரு இடத்தில் அல்ல சொல்லுகிறான் சூரக்கவாதிகளுடைய கனியை பற்றி பேசுகின்ற போது அவ்வரண்டும் பற்பல கனி வகைகளும் பெரீட்சையும் மாதுளையும் ஒன்பு என்றெல்லாம் சொல்கிறான் இன்னும் இடத்தில் அல்ல சொல்கிறான் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு வகையான பழம் விருப்பம் தானே அல்ல சூரக்கத்தில் அப்படித்தான் உங்களுக்கு எந்த பலம் விருப்பமோ அந்த பழத்தை நீங்கள் சாப்பிடலாம் ான் இன்னும் ஒரு இடத்தில் அல்லா சுலோகரான் சுவரக்கத்தினுடைய கனி இருக்குது ஒருவர் சாப்பிட்டு விட்டார் அல்லது நூறு பேர் சாப்பிட்டு விட்டார்கள் அல்லது ஒரு லட்சம் பேர் சாப்பிட்டு விட்டார்கள் என்றால் அந்த கனி முடையாத ஒரு கதாவது ஒரு பழத்தை நான் சாப்பிட்டுக்கு இன்னொரு பழத்தை கொண்டு வந்துடுவான் ஒரு பழத்திலே வித்தியாசமாக இருக்கும் அல்லது நிச்சயமாக பயன்படுத்தி கொடுக்கின்ற அந்த துவக்கத்துடைய தன்மை அல்ல சோகரான் அங்கே உள்ள பலன்கள் அதிகமாக இருக்கும் பல ஒன்பு ரெண்டல்ல பலங்கள் அதிகமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு ல மூ அந்த பலம் குந்திக்கு அதாவது எங்களுக்கு தடுக்கப்பட மாட்டாது அதாவது துண்டிக்கப்படவும் அது முடிந்து போக மாட்டாது அது எங்களுக்கு தடை செய்யப்படவும் சொல்கிறான் அன்பான வரைகளை இந்த உலகத்தில் அல்லாஹ் எங்களுக்கு என்னென்ன பலம் விருப்பமோ எல்லா வகையான பழங்களையும் எங்களுக்கு விருப்பமான பழங்களாக சாப்பிடலாம் என்ற செய்தியும் அல்லாஹ் சொல்கிறான் அன்பான அல்லா நல்லே அது மாத்திரமல்ல மாமிச வகைகள் எங்களுக்கு விருப்பமானது பறவைகளுடைய மாத்திரம் விளம்பர அந்த இறைச்சி இருக்குது அதை விருந்தாக கொடுக்கிறார் அவர்கள் விரும்பும் கனி வகைகளையும் இறைச்சியையும் நாம் அவர்களுக்கு கொடுப்போம் எங்களுக்கு எந்த இறைச்சி வகை இருப்போமோ அல்லது பறவையுடைய இறைச்சி வகை இருப்போமா இருந்தால் பறவையுடைய இறைச்சி வகை அல்லது வேற விருதுகளுடைய இறைச்சி வகை எங்களுக்கு இருந்தால் அந்த இறைச்சி வகை எங்களுக்கு விருப்பமான முறையில் தெரிவு செய்து கொள்ளலாம் இன்னும் ஒரு இடத்துல அதான் சொல்கிறான் அல்லாஹி இன்னொரு இடத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற அவர்களுக்கு விரும்புகின்ற பறவைகளின் மாமிசமும் அங்கே உண்டு என்பதாக அல்லாஹ் அல் குறவாலை சொல்கிறான் இன்னும் ஒரு இடத்தில் எல்லாம் சொல்கிறான் அங்கே காலையிலும் மாலையிலும் சுவர்க்கவாரியில் உணவு கொடுக்கப்படும் என்ற செய்தியை அல்லாஹ் பரிசுத்த அல் குருவாலே சொல்கிறான் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே பெருமாள் அத்தல் அல்லாஹோ அழகி சொல்லக்கூடிய செய்தி ஜாபிரோதை அல்லாஹூ சால அனுகாரிக்கிறார்கள் சுவர்க்காதிகளை பற்றி எங்கள் பெருமா நான் சொல்லுவோம் சொன்னார்கள் சொன்னார்கள் சுவர்க்கவாதிகளுடைய தன்மை அவர் அங்கே சாப்பிடுவார்கள் அங்கே அவர்கள் குளிப்பார்கள் ஆனால் அவர்கள் சாப்பிடுவார்கள் குளிப்பார்கள் ஆனால் மலன் மாட்டார்கள் இந்த உலகத்துல சாப்பிட்டா குடிச்சா அடுத்து அந்த நாளைக்குள்ளே அதை நாங்கள் அப்புறப்படுத்தி விட வேண்டும் அதுதான் இந்த உலக நியதி ஆனா மறுமையுடைய சுவருக்கத்திலே தரக்கூடிய உணவு இருக்குது அது சிமிபாடு அடையாத அது அல்லாஹுவை நினைவுபடுத்துகின்றால் அல்லாஹுவைகளால் சிமிபாடு அடைகின்ற உணவுகளாக உறவுகளை வைத்திருக்கிறார் சுவர்க்கவாதிகள் மூக்கு சீரமாட்டார்கள் சுவர்க்கவாதிகள் சிறுநீர் கழிக்க மாட்டார்கள் செய்தியை எங்கள் தலைவர் பெருமானா செல்லவாக சொன்னார் கண்பானவர்களே அது மாத்திரமல்ல சுவர்க்கத்திலே இன்னும் அல்லாஹ் ஏராளமான சிறப்புகளை வைத்திருக்கிறான் الله تبارك وتعالى قرأ على سرران مستريحين فيها على الأرائك அல்லா சொல்கிறான் சுவர்க்கவாதிகள் அதாவது கட்டில்கள் மீது ஆசனங்கள் மீது சாய்ந்தவர்களாக சுவர்க்கத்திலே இருந்து அந்த இன்பகரங்களை இன்பமான விடயங்களை அனுப்பியும் இப்படிப்பட்ட விசாலமான சுவர்க்கம் எனக்கும் உங்களுக்கு மாத்திரமல்ல இந்த உலகத்திலே களிமாவை ஏற்றிருக்கின்ற எல்லா முஸ்லிம்கள் மீன்களுக்கும் இந்த சுவர்க்கம் பரிசாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலக வாழ்க்கையை நாம் பயன்படுத்திக் கொள்ள அன்பானா அல்லாஹு நல்லடியார்களே உலகம் என்பது அது ஒரு அதிக சோதனையானது சோதனை இல்லாமல் உலகம் இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு சோதனைகளால் நிரப்பப்பட்டதாகத்தான் அந்த உலகம் இருக்கிறது ஒரு சாதாரணமாக இருந்தா சாதண பிள்ளைகளுக்கு தாய்தாப்பன் இருக்கும் தாய்தாப்பன் பிள்ளைகளால சோதனையா இருக்கும் திருமணம் முடிச்சிட்டா சோதனையாக இருக்கும் அல்லது சோதனையாக இருக்கும் அன்பானவர்களே சில வேலை பொறுப்புகளுக்கு வந்துட்டா அந்த பொறுப்புக்கு கீழே உள்ளவர்கள் சில சோதனைகளாக இவர்களுக்கு இருக்கும் எனவே ஏதோ ஒரு வகையிலே நம்ம தொழில் செய்தால் சில வேலை அது ஒரு சோதனையாக இருக்கும் எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது சோதனை தான் அறியாமல் இருந்த உலக வாழ்க்கையிலே பொருளாதார நெருக்கடி அல்லது குடும்பத்திலே பல பிரச்சனைகள் அல்லது நோய்கள் சம்பந்தப்பட்ட ஏதாவது சோதனை இப்படி பல வகையான சோதனைகளை அல்லாஹ் எங்களுக்கு தருவான் எதற்காக அன்பானவர்களை எங்களுடைய அங்கத்தை கூட்டுவதற்காக அல்லது நாங்கள் அந்தஸ்து கூடியவர்களாக இருந்தால் எங்களுடைய அந்தஸ்தை கூட்டுவதற்காக அல்லது நாங்கள் மோசமானவர்களாக இருந்தால் எங்களை படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் இப்படியான சோதனைகளை தருகிறான் எனவே இந்த சோதனைகளின் போது இந்த உலக வாழ்க்கையை அல்லாவை சந்தோஷப்படுத்துகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் நாளே மறுமை நாளே சுவர்க்கத்தை எங்களுக்கு பரிசாக தருவான் அன்பான அல்லாஹுவை நல்லேன் பெரும்பான் சில அல்லாஹோ அரை வசலம் அவர்கள் சுவர்க்கத்தினுடைய அந்த உதாரணத்தை இன்னும் சொன்னார்கள் ஒரு தோழர் பெருமாலை என்ன கேட்கிறார் அல்லாவின் தூதரே சுவர்க்கத்திலே குதிரை உண்டா என்று கேட்கிறார் ஏன் மனிதருக்கு அங்கு மிக சுற்றி வர ஒரு ஆசை போல அதனால தள்ளல்லாகு வளையத்தோடைய மஜிமாவுக்கு வந்து அந்த தோழர் அந்த நபி தோழர் கேட்கிறார் நாயகமே சுவர்க்கத்திலே குதிரை உண்டா என்று கேட்கிறார் அவருக்கு விருப்பமான அவருக்கு வேணும் என்பதற்காக பெருமானாக வளங்கி வச்சல மன்னர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் உன்னை சுவர்க்கத்திலே நுழைய செய்து நீ சிவப்பு நிறையா என்று சொல்லக்கூடிய குதிரையில் பவனி வர நாடினா நீங்க நினைத்த இடமெல்லாம் அக்குதிரையில் உன்னை சுமந்து அந்த குதிரை பறந்து செல்லும் என்று பெருமானா செல்லலாக செல்லும் ஓடிதான் செல்லும் போக நாடுறாயோ அந்த இடமெல்லாம் உன்னை கூட்டி செல்லும் என்று பெருமானா செல்லலாக வழகி வல்லும் சொன்னார்கள் அன்பான அல்லாஹுவின் நல்லறியார்களே அப்போது அந்த சபையிலே இருந்த ஒரு நபி எழுந்து விட்டார் அல்லாவின் கூதரே சுவர்க்கே ஒட்டகம் உண்டா என்று கேட்கலாம் ஒட்டகம் ஒட்டகம் இருக்குது என்று சொன்னால் அடுத்த இன்னும் ஒரு கேள்வி வரும் சொல்லதாக வளைவதக்கமான ஒரு பதிலை கொடுத்தார்கள் பாருங்க அந்த பதில் அன்பானவர்களே எங்கள் தலைவர் பெருமானா சொல்லதாக ஒழகி வந்த சொன்னார்கள் நீ சுவர்க்கத்திலேயே நுழைவிக்கப்பட்டால் உன் மனம் விரும்பியதும் உன் கண்களுக்கு குளிர்ச்சியானதும் கிடைக்கும் என்றார்கள் அப்படி என்றால் உனக்கு எது விருப்பமானதோ உன்னுடைய உள்ளத்திலே எது இருக்கிறதோ அதை நீ விரும்பினால் அது உனக்கு கிடைத்துவிடும் என்ற கைதியை பெருமாள் தொல்லவாக சொன்னார்கள் இது முறைதாவுதையோத்தால் அன்பு அவர்களின் கூடிய ஹதீர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேண்டும் அதற்காக அந்த உலகத்துடைய வாழ்க்கையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே அன்பான அல்லாஹு நிலையார்களே இந்த உலக வாழ்க்கையில வரக்கூடிய சோதனைகளை சாதனையாக்குவோம் அதுதான் மோக்மியினுடைய சிறந்த தன்மை எனவே இந்த உலகத்தில் வரக்கூடிய சோதனைகளை கண்டு நாங்கள் தாழ்ந்து போகக்கூடாது சோதனைகளை கண்டு நாங்கள் சோர்ந்து விட கூடாது சோதனைகள் எங்களுடைய நலவுக்காக என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அன்பான அல்லாஹுவின் நடிகார்களே எனவே சில தவறுகள் உலகத்திலே நடக்கின்ற போது அல்லாஹுக்கால அந்த தவறு கூடிய தண்டனையை மறுமையில தருவான் சில தவறுகள் அந்த உலகத்துல நடந்தா இந்த உலகத்திலே அல்லாஹ் எங்களுக்கு தண்டனையே தருவான் மறுமையிலேயே தண்டனையே தருவான் இந்த உலகத்தில நாங்கள் சந்திக்கப்பட்டு விட்டோம் என்பதற்காக மறுமையில தண்டனை கிடைக்காம போகாது அப்படியான பாவங்கள்ல ஒன்று தான் எங்களுடைய பெற்றோர் பெற்றோருடைய அன்பானவர்களே எத்தனையோ பேர் ஒம்ரா செய்யாங்க தன்னுடைய தகப்பனுக்கு தெரியாது தாயின் தகப்பனும் நோயாளி தாயின் தகப்பனும் தக்க ராத்திரியை சந்தர்ப்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மனவர்களே ஆனா தாயின் தகப்பனும் இன்பமாக சந்தோஷமாக வாழ்ந்த வீடு தாயின் தகப்பனியும் தம்பி அல்லது தாத்தா அல்லது தங்கச்சி அவங்களை வீட்டுல பார்க்கக்கூடிய நிலைமை அந்த அனுபவர்களே தன்னுடைய வாப்பாவுடைய வீடு வேணும் ஆனா தன்னுடைய வாப்பாப்பா செய்யலாம் தன்னுடைய உமாவுடைய சொத்து வேணும் காணி வேணும் ஆனால் உண்மா வாப்பா வா கேலா இப்படியா நிலைமையில எத்தனையோ பேர் இந்த உலகிற வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த அல்லாஹுவின் நிலையார்களே இந்த உலக வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வேணுமா முதலாவது எங்களுக்கு அல்லாஹூடைய நேர்வழி அல்லாஹூடைய வழிகாட்டல் எங்களுக்கு வேணும் அதுக்கு அடுத்ததாக பெற்றோருடைய துவா வை பெற்றோருடைய துவா இல்லாமல் எந்த துறையிலும் முன்னேற முடியாதே அது ஒரு முன்னேற்றமாக இருந்தாலும் அது நிச்சயமாக எங்கே ஒரு நாள் இந்த உலகத்திலே நாங்கள் வீழ்ந்து வெளியுவோம் என்பதிலே யாரும் மறந்து விடக்கூடாது எனவே அன்பான அல்லாஹு அந்த விடயத்திலே கூடுதலாக கவனம் எடுத்துக் அடுத்த விடயம் உங்களுக்கு தெரியும் வெள்ளிக்கிழமை நாள் நாள் ஏனைய நாட்களை கொடுக்கிற சதர்காக்களை விட இந்த வெள்ளிக்கிழமை கொடுக்கிற சதர்கா இருக்குதே அதுக்கு பெருமதி கூட அதுக்கு நன்மைகள் அதிகம் அதனால வெள்ளிக்கிழமை அன்ப அதாவது முன்னேற்றம் உலக வாழ்க்கையில் அப்படி தான் இன்னைக்கு எவ்வளவு நாங்க தேடினா்களே பொருளாதாரம் கூட்டிட்டு போகுது அந்தக்குள்ள பத்து ரூபாய் இருபது ரூபாய் நாங்க ஹதியா போட்டு போனா அன்பானவர்களை எங்கட மனசாட்சி சொல்லுமா நீங்க இருபது ரூபா கொண்டு போங்க ஒரு பஸ்ல ஒரு டிக்கெட் உடைக்கலுமா இருபது ரூவா எடுத்துட்டு போற ஒரு ஆப்ப வாங்கலுமா இருபதுல எடுத்துட்டு போற ஒரு காரத்தில் பான் வாங்கிலுமா அன்பான அல்லாது யாரும் ஒண்ணுமே வாங்க இல்லாது குறைந்த பட்சம் நூறு ரூபாய் கதக்கா எங்கட வாழ்க்கையில நாங்க ஏற்படுத்திக் கொண்டாங்க அந்த உலக வாழ்க்கையில நாங்க பாக்குறோம் எங்கட போனுக்கு எங்களை அறியாம காட்சி போடுறோம் முடிஞ்சு முடி எங்கேயோ இருந்து பக்கத்துல கொம்யூனிகேஷன் ஆனிங்க எங்களுக்கு தேவப்பட்ட படங்களை நாங்க போட்டுக்கொள்றோம் ஆனா அன்பான அல்லாங்க நல்லாடியார்களே நாங்க கொடுத்த தர்மத்தை யோசிச்சு பாருங்க ஏதாவது நோய் நம்ம வந்துச்சா அதுக்கு பின்னால தர்மம் கொடுக்கற அளவுடன் அதிகமாக நாங்க செலவழித்து எனவே இந்த உலக வாழ்க்கையில தருமத்தை அதிகமாக கொடுத்துட்டு வாங்க ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை நாள்ல எங்களுக்கு முன்னால் வரக்கூடிய அந்த அதிக பெற்றில எங்களால முடியுமான சந்தோஷங்களை போட்டு இந்த பள்ளியுடைய டெவலப்புக்காக இந்த பள்ளியுடைய முன்னேற்றத்துக்காக எங்களால் பங்களிப்பு நிச்சயமா நான் கொடுக்குறேன் வரவரையில் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை எங்களுக்கு தெரியும் இன்றைய நாள்ல ஓதுற சூராக்கம் வேற நன்மை வேற நாளைய நாள்ல ஓதுற சூராக்கம் நன்மை வேற இன்னைய நாள் கொடுக்கற சதற்காக்கு நன்மை வேற ஏனைய நாள் கொடுக்கற சதற்காக்கு நன்மை வேற இன்றைய நாள் ஓகுற செலவா இன்னை நாள்ல கேட்கறதுவா இன்றைய நாள் செய்யக்கூடிய செலவு பாடிகள் அது ஏறிய நாட்களை போல அல்ல இன்றைய நாள் பெருமதியானது எனவே இந்த நாள் அதிகமாக அமதி பார்த்து ஈடுபடுங்க இன்றைய நாள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்க நிச்சயமாக அல்லா மவுத்து கூட சமூகத்துக்கு ஒரு படிப்பு தேடிக்கொள்ளல முகமே மாறி சில மிருகங்கள் கொத்தி உடம்புகளை கூட அதாவது தனக்கு உணவாக எடுத்துக்கொண்டதுக்கு பின்னால சிலருடைய ஜனாதா மாணவர்கள் இப்படியான மௌத்து வரக்கூடாது என்று ஆசைப்படக்கூடியவர்கள் நல்ல மௌத்து வரோனும் நல்ல நாள்ல மௌத்து வரோனும் நல்ல வார்த்தை களிமாவை கொண்டு மறுத்து வரணும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அதிகமா சதக்கா கொடுங்க தர்மம் கொடுங்க அடியார்களால் கைவிடப்பட்ட நோய்களுக்கும் சில வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நோய்களுக்கும் வச்சிருக்கிறான் அன்பானவர்களே பள்ளி கொடுக்கிற தர்மம் மட்டுமல்ல ஊர்கள் இருக்கக்கூடிய வறியவர்கள் முதலாவது எங்களோட குடும்பத்தை பாருங்க அடுத்ததாக எங்களோடு சம்பந்தப்படக்கூடிய பள்ளி அதற்குமார் அல்லது பள்ளி மகாதின்மார் அல்லது பள்ளியோடு சம்பந்தப்படக்கூடியவர்கள் மதரசாவில் இருக்கக்கூடிய அல்லது வேற சமூக சேவையில் ஈடுபடக்கூடிய உள்ளது தர்மம் இல்லாமல் உலகத்தில் ஆபத்தாக பொருளாதார பெரிய பாதுகாப்பால் பொருளாதாரத்தை பாதுகாக்க கூடிய மிகப்பெரிய ஒரு வழி இன்சூரன் குறைவாக இருக்கதோ விடத்துக்கு அளவை விட தாண்டிருக்கதோ அவங்க தக்காத்து கொடுங்க அவங்க நிச்சயமாக அந்த பொருளாதாரத்தை எல்லாம் பாதுகாப்பான் அன்பானவர்களே யாருடைய பொருளாதாரங்களை ததற்கால் தக்காத்து இல்லையோ அல்ல அந்த பொருளாதாரத்தை ஒரு பரம்பரையோடு அளித்திருவான் தாய் தாப்பன் செஞ்ச தொழில் ஆனா மகனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல மகன் இன்னொத்திட்ட பிற்ற வேண்டக்கூடிய நிலைமையாக இருப்பான் நல்லா பாதுகாக்கணும் என்ன காரணம் தாயும் தகப்படும் அல்லது முன்னால் வாழ்ந்தவர்கள் அந்த பொருளாதாரங்களை செஞ்ச ஒரு குறைக்க அல்லாவுடைய கட்டளை அங்கே நிறைவேற்ற அவருடைய விளைவுதான் இப்படிப்பட்ட சோதனை தர்மம் கொடுத்துக் கொள்ளுங்கள் அந்த வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருவான் அல்லாஹா இந்த உலக வாழ்க்கையை அல்லாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹுடைய அன்பை தரக்கூடிய மக்களாக அல்லாஹ் அனைவரையும் ஆக்குவாயாக யாவா அந்த பள்ளிக்காக யாரெல்லாம் ஆரம்பங்களில் கஷ்டப்பட்டார்களோ யாவா யார் யாரெல்லாம் செங்கல்களை தூக்கி கஷ்டப்பட்டார்களோ உடல் ஆலும் பணங்களாலும் உதவிகள் வழங்கினார்களோ அவருடைய பர்களை சுக்கத்தை பூஞ்சோலை ஆக்கி வைப்பாய் யால் அந்த ஊரை உருவாக்குவதால் கஷ்டப்பட்ட பள்ளிகளை கட்டியவர்கள் இதற்காக காணிகளை வகும் செய்தவர்கள் அவருடைய துவர்க்கத்திலே உயரிய அந்தஸ்தை அவர்கள் கொடுத்துருவாயாக யால் வா யாரையெல்லாம் நிர்வாகம் செய்தார்களோ இந்த ஊர்லே வாழ்ந்து மரணித்தார்களோ அவர்களுக்கு நிச்சயமா கபுளை நீ நிம்மதியை கொடுத்துருவாயாக இப்போது நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகளை நீ கபூர்சிடுவாயாக இங்கு இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் படிக்காதவர்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் அதேபோன்று பொதுமக்கள் வளமாக்கோடைய பாவ்களை மன்னித்துருவாயாக யால் அந்த ஊரில் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து கூடியே இருக்க குளியோடு இய காருளை மன்னித்துவாயாக யால உங்களுக்கு பொருத்தமான இடத்துல எங்களுக்கு மௌத் தந்துவாயாக பொருத்தமான வார்த்தையே கொண்டு எங்கள உயிரணி பிடிச்சுவாயாக நாளை பரமையனால நல்லோர்களை விட்டு என்னைக் clearfixடா يا الله நாளை பரமையனால நல்லோர்களிலே சேர்த்து வை يا اللهங்களை கிட்டோடு எங்களை சேர்த்து வை يا الله நாளை பரமையனால உரிய ஷஃபாத் எங்களுக்கு 와지பாத் தந்துறிய يا الله نبی اور سورگت الرییاكودیا پاکی تندری يا الله நாளை பரமையனால ஜென்னத்து திருதோஸ் எங்களுக்கு கூலியாக தந்துறிய يا الله الاخلاص கொண்டு எங்கள கனி வலதுகாலத்தில் உலக வாழ்க்கை சோதனை தனிப்பு ஏற்றுக்கொள்வாயாக